தேவண்டி பருசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பிதாவை எங்கும் தொழுது காலம் வருகின்றது தேவனை ஆராதிக்க சுத்தமான நாவோடும் சுத்தமான காணிக்கைகளோடும் கர்த்தரை ஆராதிக்க வர முழு பலத்தோடு கர்த்தரை தொழுகை செய்ய வேண்டும் துதி செலுத்தப்படும் இடத்தில் இரட்சிப்பு உண்டாகிறது மட்டுமல்ல அங்கு இயேசுவின் நாமம் மகிமைப்படுகின்றது பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் நம் சரீரத்தை பரிசுத்தமான ஜீவ பலியாக ஆராதிக்க வேண்டும் பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு விலகி சுத்த இருதயத்தோடு கருத்தரை தொழுகை செய்ய வேண்டும் தேவனை தொழுது கொள்ளும் பொழுது அவர் நமக்கு சமீபமாயிருக்கிறார் நம்மை பெரிய ஜாதியாய் மாற்றுகிறார் என்பது பற்றியெல்லாம் இப்பொழுது புதிய சிலைமன் தலைமையும் அப்போஸ்தலருமான பாஸ்டர் எஸ் அவர்கள் வேதத்தின் அடிப்படையில் சிறப்பு செய்தி ஆற்ற வருகின்றார்கள் யாவரும் கேட்டு தேவாசிர்வாதம் பெற்றுச் செல்ல அன்புடன் அழைக்கின்றோம் தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மயம் உண்டாவதாக இந்த மறுபடியும் இந்த வாரத்தின் முதல் நாளாக இந்த பரிசுத்த நாளிலும் தேவனுடைய திருச்சபையாக கத்தரை ஆராதிக்க தேவனுக்கு ஒரு பரிசுத்த ஆராதனை செய்ய முடியாத நம்மை அழைத்து கூட்டி சேர்த்ததற்காக ஆண்டு ஒரு நாம் ஸ்தோதரிப்ப மாதிரி ஹெலே லோயா என்னை ஆராதிக்க என் ஜனங்களை போகவிடு என்று சொன்ன ஆண்டவர் நாமும் பல விதமான கட்டுகளுக்குள் இருந்தோம் பாவக்கட்டில் சாத்தானுடைய சிறையில் பல விதமான இருந்தோம் ஆண்டவர் தேவன் விதமாக நம்மை விடுதலை ஆக்கி விடுதலையோடு நமக்கு அத்தனை ஆராதிக்கும் சிலாக்கியம் பெற்றுக் கொண்டதற்காக ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம் தேவனுக்கு மய்மை உண்டாவதாக என்று நம்முடைய மத்தியில் வைக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு தருகிற சில வாக்கியங்களை தியானித்து அவைகளை நமக்கு சொந்தமாக்கி கொள்ள தேவன் நமக்கு அனுக்கரணம் தேவனுக்கு மாத்திரம் எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது மேலே உள்ள வசனத்தில் சொல்லப்படுகிறது பார்க்கும் போது மேலே உள்ள வசனம் இருபது எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள் நீங்கள் எருசுலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது வேண்டும் என்கிறீர்களே என்றால் ஒரு பாவியான ஸ்திரீ சமாரியா தேசத்தை ஊரில் சேர்ந்த ஒரு ஸ்திரீ ஏத்தில் சொல்லுகின்ற வார்த்தை இதுவாக இருக்கிறது என்று நாம் காணுகிறோம் அவள் ஒரு பாவியான ஸ்திரீ ஐந்து கணவனுக்கு அவள் வாழ்க்கைப்பட்டவள் என்பது அவருடைய சரித்திரத்தை நாம் பார்க்கின்றோம் அப்படிப்பட்டவள் ஆண்டவடத்தில் கேட்கிற கேள்வி என்ன என்றால் அதாவது எங்கள் இந்த மலையில்தான் கடவுளை தொழந்து வேண்டும் என்று சொன்னார்கள் சொல்லுகிறார்கள் அதாவது நீரோ எருசலைமையில் தொழில் வேண்டும் என்று சொல்லுகிறீர் என்று அவள் கேட்டார் அண்டவராகிய அதற்கு சொன்ன பதில் என்ன என்றால் இட முக்கியம் அல்ல இட முக்கியம் காலம் வரும் என்று சொன்னார் என்று அதாவது பெரிய ஆலயத்தில் வாரத்தின் கத்திரை சுட்டிக்காட்டுகிறார் வண்ணமாகக்க வேண்டும் என்பது எங்களை முதலாம் அதிகம் பதினாறாவது வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம் இங்கே தீர்க்க சொல்லுகிறார் பாருங்க சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அதை அத்தமிக்கிற திசை உரைக்கும் நாமன் ஜாதிக்குள்ளே மகத்துவமா இருக்கும் எல்லா இடங்களிலும் என் நாமத்துக்கு தூபமும் செலுத்தப்படும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமா இருக்கும் என்று கர்த்தர் சொல்லிய பார்க்கின்றோம் அதாவது சூரியன் உதிக்கும் திசை அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் ஜாதிகள் மத்தியிலே நாம மகத்துவம் உள்ளதாக வேண்டும் எல்லா இடங்களிலேயும் எனக்கு சுத்தமான தூபங்களும் காணிக்கைகளும் வழிகளும் ஏடுக்கப்பட வேண்டும் என்பது ஆண்டோட சுத்தம் ஹலேலுயா இடம் எங்கே தொழுகொள்ளாலும் சரி அதாவது தொழுகை எப்படி இருக்க வேண்டும் என்றால் தேவனுக்கு பிரியமான சுத்தமான ஆராதிக்கிறவர்கள் அதாவது இந்த நாவினாலும் தேவனை துணைக்கிறவர்கள் வைத்திருக்க வேண்டும் சுத்தமான காணிக்கை அதாவது ஏற காணிக்கை சுத்தமான காணிக்கையாக இருக்க வேண்டும் என்று கத்துடைய வார்த்தை சொல்லுகின்றது சுத்தமானதை கத்தரை ஏற்றுக் இல்லை என்று நாம் காண்கின்ற அதாவது பலிசத்திய மிருகம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று கர்த்தி இறங்குவார் அவர்கள் வாழ்க்கை அமைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் எங்களை வரப்போகிறது அந்த ஆராதனை இருக்க வேண்டும் என்று ஆண்டு விரும்புகின்றார் பேசிவிட்டு கண்டவைகள் எல்லாம் செய்துவிட்டு கண்டவைகள் ஈடுபட்டுவிட்டு வந்து இங்கே கர்த்தரை தொழந்து கொள்கின்றால் அந்த ஆராதனை ஏற்றுக்கொள்ளப்படாது ஆராதனை அங்கீகரிக்கப்படாது இடம் முக்கியமல்ல நம்முடைய வீட்டில் கூட ஒரு இடத்தை வைத்துக் கொண்டு அந்த சுத்தமான ஆராதனை நாம் செய்வோம் அந்த இடத்தை அங்கீகரிப்பார் என்று நாம் காண்கின்றோம் பக்தன் தாபிதராஜா ஒரு பெரிய பக்தன் அவர் கர்த்தனுக்கு அதாவது எப்பொழுதும் தொலைகை ஒரு மனிதனாக அவர் இருந்தார் என்று நான் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது அவருடைய கையில் ஒரு மீனை இருக்கும் அந்த மீனையை மீட்டுக் கொண்டு அவர் எப்பொழுதும் கர்த்தனை துதித்துக் கொண்டே இருப்பார் அவருடைய நோக்கம் எல்லாம் என்ன தேவனுக்கு தொழுகை சுத்தமான தொழுகை ஆராதனை செய்யப்பட வேண்டும் என்பதே அவருடைய நோக்கம் வாக்கியத்தை வாசிக்கும் போது உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் நாமம் துதிக்கப்படுவதாக தேவனுக்கு மயமாவதாக சூரியன் உதிக்கும் அஸ்தமிக்கு திசை வரைக்கும் கர்த்துடைய நாமம் கத்தன் துக்கப்பட வேண்டும் என்று கர்த்தனை துதிக்காத எத்தனை ஆராதனைகள் நாம் பார்க்கின்றோம் தேவனுக்கு துதி அங்கு கிடையாது துதி செய்து விட்டால் உடனே இவங்க பந்தகோசகாரங்க என்று அவளுக்கு ஒரு அதாவது ஒரு பட்டம் சூட்டி விடுகிறார்கள் இவர்கள் பந்தகோசகாரர்கள் தேவனை துதிக்கிற கூட்டம் இது இங்கே சரிவராது என்று அவர்களை ஒதுக்குகிறது நாம் என்று பார்க்கிறோம் அல்லவா அருமையான தேவையான பிள்ளைகளை நம்மவர்களுக்குள்ளேயும் உதட செய்ய அதாவது உடம்பு அழுத்து போகாமல் துதிக்கிறவர்களே நான் பார்க்கின்றேன் அப்படி இல்லாத விரும்புகின்ற பெரிய ஆலயத்தில் தேவனை தொழுகை செய்தால் தான் கற்பனை ஏற்றுக் கொள்வார் எங்கும் விதாவை அந்த தேவன் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அங்கே செலுத்தப்படுகிற காணிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் சுத்தமாய், இருக்க வேண்டும் அது சுத்தமாக இருக்க வேண்டும் அதைத்தான் என்று எதிர்பார்க்கிறார் என்று நாம் காணுகின்றோம் என்றால் அவருடைய நாமத்துக்கு எப்பொழுதும் நாமத்தை துயுங்கள் என்று சொல்லுகிறபடினாலும் அருமையான தேர்வு நான் எக்காலத்திலும் அவர் தொகுதி என் வாயில இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் எப்பொழுதும் எப்பொழுதும் தாவதராஜா மனம் நெருங்கிவிட்டது நெருங்குற பிறகு நெருங்கின காலத்துல அவருக்கு ஒரு எண்ணம் உண்டானது நம்முடைய காலத்துக்கு பிறகு தேவாலயத்தில் கர்த்தனை துதிப்பார்களோ துதிக்க மாட்டார்களோ அவருடைய தோத்திரமலிகளை ஏறெடுப்பார்களோ ஏற மாட்டார்களோ என்று எண்ண அவர் இருக்கிற காலத்திலேயே பணிபுட செய்வதற்கு தேவியர்கள் ஆராதனை செய்ய ஆசாரியர்கள் அங்கே தேவனை துதிப்பதற்கு நாலாயிரம் நாலாயிரம் நாலாயிரம் பேரை அவர் ஏற்படுத்தினார் என்று நாம் காணுகின்றோம் நம்முடைய ஆராதனையில ஆண்டவருக்கு செய்கிற தொழுகை எதுவென்றால் பாடல் ஆராதனையும் துதி ஏற ஆராதனைக்கு ஆராதனை மற்றபடி மெசேஜ் கொடுக்கிறோம் மற்றபடி உள்ள காரியங்களை செய்கின்றோம் தேவனை ஆராதிக்கிறது என்றால் இதுதான் ஆராதனை தேவனுக்கு அவருடைய நாமத்துக்கு கனம் செலுத்த வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கண்ணதராக வாயை பொத்திக் கொண்டிருந்தால் நமக்கு அது பொருட்கா பொறுக்க முடியும் போட்டு அது தேவனால் உண்டாகிற ஒரு பெரிய மகத்துவமான கிருமை தான் என்று நாம் காணுகின்றோம் ஒரு நாள் எத்திர செய்தி கேள்விப்படுகிறோம் ஐயா நாட்டியராக இருந்தார்கள் வெளியே அவர் மேற்படிப்பு படிக்க போன இடத்துல காட்டாகடாக இறந்து போய்ட்டு அடுத்தாலும் நண்பர் ஒருவர் ஃபோன் பண்ணினார்கள் என்னுடைய குடும்பத்தோட ஒருவர் காட்டாடாக இறந்து போனார்கள் இப்படியெல்லாம் நாம் கேள்விப்படுகிற உலகத்தில் இப்படி எவ்வளவு நடந்து கொண்டிருக்கிறது படுக்கையில தொலைகை செய்ய வேண்டும் எழுத்திருக்குமோ தொழுகை செய்ய வேண்டும் நடக்கையில தொழுகை செய்ய வேண்டும் பிரயாணத்திலும் தொழுகை செய்ய வேண்டும் எப்பொழுது கத்திரி தூக்க வேண்டும் அலே லுய்யா அவருடைய நாமந்தான் ரட்சிக்கிற நாமம் அவருடைய நாமந்தான் மர்மக்களை ரட்சிக்க வந்த நாமம் அந்த எப்போது புது பணிகளை ஏற்படுக்க வேண்டும் அப்போ சொன்ன புத்தகம் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாவது வாக்கியத்தை வாசிக்கும் போது இங்கே சொல்லுகிறார் பாருங்க நான் ரசிக்கப்படுவதற்கு அவரால் என்று வேறொரு ரசிப்பு இல்லை நாம் வானத்தின் கீழங்கும் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வானத்தின் கீழங்கும் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை உன்னான கட்டளை என்ன என்ற இயேசு நாமத்தை யார் ஏற்றுக்கொள்கின்றார்களோ இந்த இயேசு நாமத்தை யார் உச்சரிக்கின்றார்களோ யார் இயேசுவை துதிக்கின்றார்களோ அவர்களுக்கு என்ன உண்டு மேற்கொண்டு சத்தியங்கள் இருக்கிறது ஆனால் மனிதன் அதாவது மறுபடியும் பிறந்திருந்தாலும் அவர் ரட்சிக்கப்பட வேண்டிய நிறைய இருக்கிறது நான் ரட்சிக்கப்பட்டு முடிக்கவில்லைனோ தேவருடைய பிள்ளைகளாக நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் அடைந்தபுதான் தமக்கு கேட்படுகிறவர்களுக்கு நிச்சய ரஷ்ப்பை வழங்குவதற்கு அவர் காரணம் பற்றி எழுதி இருக்கின்றது ஆனப்படி நான் கொஞ்சமாக பட்டுக்கொண்டே இருக்கிறோம் பட்டுக்கொண்டே இருக்கிறோம் அந்த ரட்சிப்பு யாரால்தான் கிடைக்கும் அவரை மனமாற துதியவர்கள் அது உங்களுக்கு ரட்சணைத்தை கொண்டு வரும் உங்களுடைய சரீரத்தில் போராடுகிற போராட்டம் இருக்கிற விலகினங்கள் உடைய வாழ்க்கையில் இருக்கிற எதிர்ப்புகள் தீமைகள் இவைகள் கத்தனை தொழில் மூலமாக என்னாகிவிடும் அகன்று போய்விடும் நடத்திர அதாவது உதையும் பற்றி அவர்கள் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் விலங்கு நடராத்திரியை வந்தது ஜெப வேலை வந்துட்டு வந்தவுடனே இந்த சொன்னதுனால சோந்து போனார்களா இல்ல சொன்ன காரியம் என்றால் மூடி இருக்கிறதோடு இன்னும் இழுத்து தன்னுடைய மூடி கொண்டு படுத்துக் கொள்கிறோமே எவ்வளவு அலார அடித்தால் அடித்துக் கொண்டுகளே ரட்சிப்பதற்கு வேறொரு நாம கட்டளை நாமமே வளமி விடவேசுவை எங்கும் தொழுது கொள்ள வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் சுத்தமான பலியாக காணிக்காத செலுத்த வேண்டும் நாம் சுத்தமாக நாம் செலுத்துகிற காணிக்கையும் சுத்தமாக இருக்கும் என்றுதம் சொல்லுகின்றது ஆறாத என்பது மலையில போய் சாமி தரிசனம் காண போகிறது எங்கேயும் கச்சரை தொடர்ந்து கொள்ளலாம் எங்கேயும் கற்றலை தொடர்ந்து கொள்ளலாம் வீட்டில் தொடர்ந்து கொள்ளலாம் ஆறாவது நேரத்தில் வீட்டிலேயே நாம் குடும்ப நம்முடைய ஆராதனை நம்ம ஆராதனை செய்யும் போது அது ஒரு தொழுகை அங்கே ஆண்டவர் தேவன் பிரசன்ன இருப்பார் நாம் ஏற்கர பலியின் மூலமாக நமக்கு ரட்சிப்பு அகன்று கொண்டே இருக்கும் நமக்கு எதிர்ப்புகளை ஆண்டவர் தனித்து போடுவார் பாடினார்கள் கத்தரை ரெண்டு பேரும் சேர்ந்து தொழுது என்னாயிற்று ரட்சிப்பு உண்டாயிற்று எல்லா கட்டுகளும் அகன்று போயிற்று கைதிகளுடைய கட்டுக்களை அகன்று போயிட்டு அடைத்து கதவுகள் திறந்து ஓடிட்டு என்று நாம் காணுகிறோம் ஹலே லோய்யா ஹலே லோய்யா எப்படி நான் அதை ரசிக்கத்தக்க வேறொரு நாமம் இல்லை அந்த நாமத்தை தொழுது செய்ய வேண்டும் அது சுத்தமிழ நாமம் அந்த நாமத்தை தொழுகொள்ளுகிறவர்கள் அந்த நாமத்துக்கு காணிக்க செலுத்துகிறவர்கள் காணிக்கை பரிசுத்தமான ஸ்தூபம் பலிகள் செலுத்த வேண்டும் என்று தேவையாக்கு சொல்லுகிறது சங்கீத இருபத்தி ஒன்பது இரண்டாவது வாக்கியத்தை நான் வாசிக்கும் போது இங்கே அவருடைய நாமத்துக்குரிய மகிமை அவருக்கு செலுத்த வேண்டும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறேன் அவருடைய நாமத்துக்குரிய மகிமை அவருக்கு செலுத்துங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே கத்தரை தொழுது கொள்ளுங்கள் அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள் அலங்காரத்தோடு தேவனை தொழுது கொள்ளுங்கள் என்று திருவாக்கு சொல்லுகிறது நகரில் இருக்கிற தேவாலயத்தில் மாத்திரம் அல்ல எங்கும் விதாவை தொழுது கொள்ள வரும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று பிரகாரம் அருமையான தேவண்டி பிள்ளைகளை அதாவது இடத்தை முக்கியப்படுத்துகிறது வாழ்க்கையை முக்கியப்படுத்த வேண்டும் தொழுகை செய்கிற நாம் தேவனுக்கு முன்பாக இருந்து கொள்ள வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் கண்டதெல்லாம் பார்த்து கண்டதெல்லாம் சிந்திச்சு கண்டதெல்லாம் பேசி மனதில் எல்லா வாழ்க்கையை வைத்துக் கொண்டு அப்புறம் செய்கிற ஆராதனை அந்த பலியை கத்திர அங்கீகரிக்கிறது இல்லை தேவாலயத்தில் காணிக்கப்பட்டியுடைய அருகாமையில் அந்தவராய் இயேசு உட்கார்ந்து கொண்டிருந்தார் எல்லோரும் ஐஸ்வரவான்கள் அள்ளி தன்னுடைய திரமேத்தி அள்ளி போட்டார்கள் அன்று கவனித்துக்கொண்டே இருந்தார் ஒரு ஏழை உதவியும் அங்கிருந்து வந்தார் தன்னுடைய முந்தாணியில் முடிந்து போட்டிருந்த அவுத்து ரெண்டு காசை போட்டார் என்று சொன்னார் எல்லாரையும் பார்க்கல அதிகமாக காணிக்கிற அங்கீகரித்தார் காணிக்கிற அங்கீகரித்தார் எங்களுக்கு ஒரு அருமையான ஆளை தெரியும் அவருடைய மனைவி மரணக்கட்டிலிருந்து விடுதலை ஆனார்கள் ஒரு சர்வே டிபார்ட்மெண்ட்ல டிப்டி சர்வியராக இருந்தார் அவர் மனைவி குணமானது நிமித்தமாக அவர்கள் ஞானஸ்தானம் பெற்று அன்புக்குள் வந்தார்கள் ஆனால் அவர் ரெண்டு கையையும் வாங்கி லஞ்சம் வாங்குகிறாள் ரெண்டு பாக்கெட்டும் நிரம்பிதானே வெளியே போனால் வருவார் அப்படிப்பட்டால் இப்போ நாம் அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்தோம் அதாவது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் உங்களுடைய சம்பளத்தை தவிர வேறு லஞ்சம் ஊழல் எதுவும் வாங்கக்கூடாது என்று சட்டம் போட்டோம் மனைவியும் அதாவது டீச்சராயிருந்தவர்கள் தற்சமயம் அவர்கள் விலகினமாயிருந்ததினால் வேலை இல்லை இவர் பார்த்தார் அதாவது ஒரு இடையிலேயே கொண்டு வந்து காணிக்க கொடுப்பார் அப்போ மாஸ்டர் கேட்பாங்க உங்களுக்கு வருஷ வாரத்துக்கு மாஸ்டருக்கு வருதோடு தானே உங்களுக்கு சம்பளம் உண்டு நீங்கள் அடிக்கடி வந்து தசம்பா அதை காணிக்க கொடுக்கிறீர்கள் எப்படி என்று இல்லையா இந்த இதில் நான் நிலங்கள் அளந்து கொடுக்க போகிற இடங்களில் கிஃப்ட் கொடுக்குறாங்க என்று சொன்னார் கிப்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னார் கிப்ட் என்றாலும் அதுக்கு பேர் என்ன லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாலும் அதுக்கு ஒரு கிப்ட் என்று ஒரு பெயரை வைத்து சொன்னார் அதாவது கிப்டாக இருந்தாலும் சரி அதற்கு பேர் லஞ்சம் அளந்து போட்டு கல்லைப்பிடிங்க அங்கே போட்டு இப்படிதானே நீங்கள் லெஞ்ச வாங்குவீங்க அவர் காசு கொடுப்பார் அந்த காசை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஆனால் அப்படி எங்களுக்கு பத்து வயசா இருந்தால் பெரிய ஒரு காரியமாக இருக்கக்கூடிய காலம் அதனால் நம்ம கற்றலைத்தான் மக்களுக்கு போதித்தோம் நீங்கள் வந்து காணிக்கப்பட்டியில போடுகிற காணிக்கை அதுவாய் இருந்தால் கற்றலை அங்கீகரிக்க மாட்டார் நாய் வித்த காசை காணிக்கப்பட்டியில போடக்கூடாது என்று வேதம் சொல்லுகின்றது நாம் செய்ய வேண்டிய ஆராதனை என்ன நம்முடைய காணிக்கை சுத்தமாக இருக்க வேண்டும் நம்முடைய பலிகள் நாம் எடுக்கிற பலி சுத்தமாக இருக்க வேண்டும் முக்கியமல்லி அங்கே நீங்க இங்கே தொழுது வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள் எது சரி என்று அந்த அம்மா கேட்கிறாரு வாழ்க்கையில் இருக்கிற பாவ வாழ்க்கையை விட்டு விலகுவதற்கு ஆலோசனை கேட்கவில்லை அதற்கு ஆலோசனை வேண்டும் கேட்கவில்லை அவர் ஒரு அவர்கள் பேர் சுட்டி அறிந்திருந்த போதிலும் ஆராய்ச்சி செய்திருப்பார்கள் என்ன அதை கேள்வி கேட்பார்கள் அம்மா நம்முடைய வள்ளியூர்ல ஓடி ஆரம்பித்த புதுசில பக்கத்து வீட்டில இருந்து ஒரு அம்மா வந்தாங்க வந்து ஐயா எனக்கு நாளைக்கு தாய்மார்கூட்டத்தில் நான் வந்து மரியாதையை பற்றி பேசணும் எனக்கு அந்த தலைப்பு கொடுத்துருக்கிறாங்க அந்த அப்படின்னால வேதத்துல எத்தனை மரியா இருக்க சொல்லி கொடுங்க ஐயா அப்படின்னு கேட்டாங்க எத்தனை மரியா இருக்காங்க ஐயா நீங்க நல்லா வேதம் படிச்சிருக்கிறீங்கல்ல அந்த அப்படின்னால நீங்க சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க பாச வேதத்துல இருக்கிற மரியாதையை பற்றி சொல்லுவதை விட அறிந்து கொண்ட மரியாதை போல நீங்க நடந்து போடுங்க மரியாதை பற்றி தெரிந்து என்ன பண்ணுவோம் மரியாதை பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லவா மரியாதை தன்னை விட்டு எடுப்படாத நல்லவங்க தெரிந்து கொண்டாள் என்று படித்திருக்கிறோம் ஜெவம் எடுக்கிறோம் இல்லவா அது மரியாதை போல நீங்க நடங்க அது போதும் நீங்க தாயமா இருக்கு சொல்லி என்ன பண்ண போறீங்க என்று சொல்லி அனுப்பினா அப்படியே போயிட்டான் இப்படி ஒருவருக்கு ஒருபிளை படித்து பைபிளை மரியாதை தானித்தன தாவி என்று சொல்வதற்காக பைபிளை படிக்கின்றார்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகள் இந்த சவாரிய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய ஒரு பாவியா இருந்த போதிலோ ஒரு ஆலோசனை கேட்கவில்லை அவள் கேட்கிறார் எப்படி தொடர்ந்து கொள்ள வேண்டும் என்கிறதை அல்லவா அறிய வேண்டும் ஆனால் இங்கே கத்துட வேதம் சொல்லுகின்றது தேவனை தொழுது கொள்கிறவர்கள் சுத்தமுழவர்களாக முதலாவது இருக்க வேண்டும் அவர்கள் செலுத்துகிற காணிக்கையும் சுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும் அதைத்தான் கர்த்தர் அங்கீகரிக்கிறார் நாம இங்கே காணிக்கப்பட்டு வைத்திருப்பது மக்கள் கொண்டு போட்டு நிரம்பி நம்ம பார்க்க நிரப்புகிறதுக்கு அல்ல போட்டால் கத்திற்காக பயன்படும் போட்டால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் இதற்கு தான் கர்த்தர் இந்த பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார் வருங்கையோடு தேவசோமத்தில் என்று சொல்லி இருக்கிறார் அது எப்படினாலே அவர்கள் செய்யும் போது கர்த்தரே ஆசிரிப்பா ஆசீர்வதிக்கும் முடியாத அவருடைய தொழுகையும் அவருடைய காணிக்கைகளும் பணிகளும் தேவசோமத்தில் காணப்பட வேண்டும் உருவாக்கியிருக்கிறார் வேறு ஒன்றுக்கும் இல்லை சபை மக்கள் ஆயத்தமாக வேண்டும் என்பது பாடல் நடக்கும் போது எல்லா நான் பார்ப்பேன் ரெண்டு மூணு பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் பாட்டை பார்த்தா எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது என்ன பாடனார்களோ அந்த பாட்டுல முழு பலத்தோடு வாய திறந்து அப்படி பாடுகிறது அந்த பிள்ளைகள் இங்கே நமது மத்தியில் தான் இருக்கிறார்கள் அருமையானவர்களே சின்ன குழந்தைகள் அவர்கள் சரியா பாடினார்களோ சரியா பாடவில்லையோ கருத்துல அங்கீகரிப்பார் அதே இல்லையா தேவனுக்கு மயிமை அருமையான பிள்ளைகளே தேவனுக்கு பலிகள் ஆராதனைகள் காணிக்கை அது சுத்தமுள்ளதாக இருக்க வேண்டும் என்று சமாரியாஸ்திரிக்கு சொன்னார் எங்கும் பிதாவை தொடர்பு கொள்ளும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று நமது அருமரிச்சகராகிய சொன்னார் அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் தேவனுக்கு மய்மை இரண்டாவதாக யுவன் நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது நாம் ஒருவர் உண்மையை ஆவியோடும் உண்மையோடும் காலம் வரும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது உண்மையுள்ள உண்மை இல்லாத உண்மையை அவர்கள் உண்மையோடும் கருத்தனை என்று வேதம் சொல்ல அப்படி என்றால் உலகத்தில் நிறைய ஆராதனை நடக்கிறது அதுல உண்மை உள்ள ஆராதனை எது உண்மை இல்லாத ஆராதனை நாம் எப்படி கண்டுபிடிப்பது அங்கே மக்கள் ஆவியிலே இருக்க வேண்டும் உண்மை உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகின்றது பரிசுத்தாவி பெற்றவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் அவர் ஏறக்கிற ஆராதனை ஆவினால் ஆவினால் ஆவினால் பாடல் பாடினாலும் சரி அவர்கள் ஜவமினாலும் சரி எவைகளை செய்தாலும் ஆவிலை நிறைந்து அவர்கள் செய்யப்பட வேண்டும் என்று நிறைவாக்கு சொல்லுகிறது அதற்காக நன்றி சொல்லுகிறேன் அதிகாரம் ஐந்தாவது வாக்கியத்தை மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வாக்கியம் சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவுடைய காரணம் அதன் வீட்டில் எங்கும் உண்மை உள்ள வீட்டில தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளவராயிருந்தார் மோச கர்த்தர் கட்லைட்டவைகளால் செய்தார் என்று நாம் காணுகின்றோம் தேவனுக்கே எடுக்கிற ஆராதனை செய்கிற மக்கள் தேவனை ஆராதிக்கிற மக்கள் அதாவது ஆவியோடு மாத்திரமல்ல உண்மையாகவும் வாயனால உண்மை போய் சொல்கிறது மாத்திரமல்ல நம்முடைய ஜீவியத்தில் உண்மையாக இருக்க வேண்டும் என்று கத்தர் சொல்லுகின்றார் பிள்ளைகள் எப்படி உண்மையாக இருக்க வேண்டுமோ பெற்றோர்களை மதித்து பெற்றோருடைய நடக்கிறவர்கள் பெற்றோர்கள் உண்மையா இருக்கிறார் அர்த்தம் ஒரு மனைவி ஒரு கணவனுக்கு உண்மையா என்றால் அவர்கள் அந்த கணவனை மதித்து வேதத்தில் காணுகின்ற பிரகார தலைவராக கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பது உண்மை உள்ளவர் ஜீவியம் தேவனை ஆராய்ச்சி மக்கள் எப்படி இருக்க வேண்டுமா உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அருமையான இரண்டாவது உண்மையாய் தோல்வி ஆவியோடு உண்மையோடும் தொழுது வேண்டும் என்று கற்றுடைய வார்த்தை சொல்கிறோம் ஒரு கிளம்பிருவோம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வாக்கியங்களை ஒருவர் அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிகொள்ளுகிறேன் இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டுகொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை ஆராதனை உலகத்தில உலகத்திலே கருத்து கொண்டு உலகத்திலாம் வைத்துக் கொண்டு அவர்கள் சொல்லுகின்றது உண்மையாக உண்மையோடு மாத்திரம் ஒத்த வேஷம் தெரியாமல் நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சுத்தம் என்று பகு போது சில ஐயோ பாவம் காதல் கடத்தல உள்ள துணியை கட்டிக் கொண்டு போகிறார்கள் என்று பலர் எண்ணலாம் ஆராதனை செய்ய வருகிறார் வேதம் அப்படி சொல்கின்றது அதுபடினால அப்படிப்பட்ட ஆராதனை செய்வதற்காக தேவன் புதிய இந்த பூமியில் சாதித்திருக்கிறார் இது உலகம் உள்ளட சபை இயங்கும் இது உலகம் முழுவதும் எழும்பும் உலகத்தில் தெரிந்து யாவரும் ஒரே சரீரமாக கூட்டி இது நாம் கொண்டிருக்கிற தீர்மானம் தேவனுடைய சுத்தம் தேவனுடைய வைராக்கியம் இதுவாக இருக்கிறபடினால் ஆண்டவரை நான் சோத்திருக்கிறேன் தேவனுக்கு மைமை உண்டாவதாக உண்மையான புத்தியுள்ளரா இப்படிப்பட்டவர்களான தொழுகை அதுதான் தேவன் அங்கீகரிக்கிறேன் அப்படிப்பட்ட ஆராதனை பத்தாம் அதிகாரியும்போது பாருங்கப்பட்டு நான் முதலாக சொன்னிப்பு என்பது முடிந்து போன காரியம் அல்லது ஒரு மறுபடியும் பிறக்கிறது ஒரு குழந்தை அனுபவம் தான் சபையான ஐக்கியம் இது வளர வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கின்றது சிலர் நினைக்கிறார்கள் ஞானஸ்தானம் பெற்றாச்சது சிலர் எங்கேயாவது பெற்றுவாங்க எங்கேயாவது பெற்றுட்டு பழையபடியா அந்த பழைய மறித்து போன தேவனுக்கு ஆவி இல்லாத அப்படி இருந்து கொள்வார்கள் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர்கள் அந்த குழந்தையிலே இருந்து அது தாயினால் உழைக்கப்படாத குழந்தை எப்படி வர வர கரலையாகி போய்விடுமோ அப்படித்தான் அவர்களை ஒழிய ஆவிக்கு மேன்மையடைய முடியாது அவருடைய ஆராதனையில் என்ன இருக்காது தேவ பிரசரத்தை பார்க்க முடியாது அப்படிப்பட்ட அவர்கள் தொலைகள் செய்யும் தேவன் அங்கே சமயமாயிருக்க மாட்டார் இங்கே ரெண்டு வாசிக்கும் போது இவ்விதமாய் வாசிக்கிறோம் பவுல் திமுகம் எழுதும் போது அவர் யுவனமாக எழுதுகிறார் எல்லா இடத்திலும் போய் கத்தனை ஆராதிக்காது எல்லா இடத்திலும் போய் கத்தனை தொழுகை செய்யாது இப்படிப்பட்டவர்கள் மத்தியிலே போய் கத்தனை தொழுகை செய்ய சொன்னார் என்று நாம் காணுகின்ற விலகி ஓடி சுத்தகிரத்தோடு கத்தனை தொழுகொள்களுடனே மீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தை அடையும்படி நாடு தேவனுக்கு மகிமை உண்டாவதாக எங்கே போய் கத்தனை சுத்திருயமுள்ளத்தோடு யார் கருத்தனை ஆராதிக்கிறார்களோ சுத்த இருசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு நாடு என்று சொல்கிறார் சுத்த இருதயத்தோடு கத்தனை தொழுதுகிறது பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடி சுத்த இயத்தோடு கர்த்தனை தொழுதுகளுடன் என்று பாலியத்துக்குரிய இச்சை அதாவது விட்டு அதாவது உலகம் முழுதும் அப்படித்தான் கிடைக்கிறது சபைக்குள்ளே சாசந்த வேலை கொண்டு வர பார்க்கிறான் தேவரிக்கு மய் ஆண்டவரே அப்படிப்பட்ட நிலையை அனைத்து நான் தேவ சமூகத்திலே வைராக்கியமாய் ஜவுமணி கொண்டிருக்கின்றேன் அதே ரொம்ப என்ன சொல்லப்படுகிறார் சுத்தகிருதயத்தோடு கருத்தனை தொடர்ந்து கொள்கிற தொழுகை ஸ்தலம் அதற்காக நாம் இந்த ஆராதனை செய்கின்றோம் இதற்குள்ளே அசுத்தமான கிரியர்களுக்கு இடம் சரீரம் முழு நான் சுத்தமாக வைத்துக் கொண்டு என்னுடைய கால் வந்து எங்கேயாவது ஒரு அசுத்தி விட்டு வந்தால் வீட்டுக்குள்ளே இது ஒரே சரீரம் ஒரே சரீரமான சபையாக நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம் அதுபடியாக இங்கே அப்படிப்பட்ட பொருளாதார துற்கிகளுக்கு இங்கே இடம் இல்லை என்று நாம் காணுகின்றோம் அதே இல்லையா அதே இல்லையா சொல்வார் அப்படித்தான் ஆகிவிடும் நாம் இங்கே அதற்கு இடம் கொடுக்கிறது இல்லை அதனால எவ்வளவு பெரிய நஷ்டம் ஏற்பட்டு பரவாயில்லை நம்முடைய ஒரே நோக்கம் திருச்சபையே ஒரே நோக்கம் நம்முடைய தொழுகையில் தேவன் பிரசன்னு நம்முடைய நம்முடைய ஆராதனையில் ஆண்டவர் பார்க்க வேண்டும் அதற்காகத்தான் தேவனுடைய திருச்சபை கூட்டப்பட்டிருக்கின்றது அதற்காகத்தான் சேர்க்கப்பட்டிருக்கிறோம் அலையலு இதற்குள்ளே அதாவது இருக்கிறவர்கள் பாலியத்துக்குரிய இச்சையற்றவர்களாக அவைகளை விட்டு விலகி கூட்டோன் இப்படிப்பட்ட இடத்தில் யார் மட்டும் வருவார்கள் மட்டும்தான் இந்த கூட்டத்தில் வருவார்கள் மற்றவர்கள் நிலை நிற்க மாட்டார்கள் நாம் ஏழாவது வாக்கியத்தை வருவார் ஜனங்கள் எல்லோரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் சபையிலே சேர்த்துக் கொண்டவர்களை கருத்து அனுதினமும் சந்திக்க வேண்டிய சூழலே ஏற்பட்டது பேசிக் கொண்டிருக்கும் போது நம்முடைய சேர்த்துக் கொண்டு வந்தார் என்று அதாவது எழுதுகின்றார்களே அது எப்படி சரியா என்று கேட்டார்கள் இது அப்படித்தானே பாஸ்டர் வசனத்தை எடுத்து படிங்க படித்த போது அவர் திரும்ப திரும்ப படித்தார் ரட்சிக்கப்பட்டவர்களே இல்ல ரட்சிக்கப்படுகிறவர்களே லட்சிக்கப்படுகிறவர்களே கர்த்தனார் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் இந்த வார்த்தை எவ்வளவு நாளும் மறைஞ்சு போச்சுது இது எவ்வளவு மறைவா இருந்திருக்க பாருங்க ரட்சிகப்பட்டவர்கள் என்கிறதற்கு ரசட்சிக்கப்படுகிறவர்கள் என்பதற்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க ஆனால் ரட்சிக்கப்படுகிறவர்களை நியமிக்கப்பட்டவர்களே வெளியே ரட்சிக்கப்படக்கூடிய நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்களை கொண்டு வந்து சபையிலே சேர்ப்பார் கால வரும்போது எங்கும்த்திய கட்டட சத்தியம் அறைந்திராமல் வெளியாகும் நான் கட்டப்பட்டிருக்கிறேன் கட்டப்பட்டிருக்கவில்லை பூமி எங்கும் பூச்சக்கரத்தின் கடைசுரைக்கும் சென்று கொண்டே இருக்கிறது அது ஐயா நாம் கொஞ்ச நேராயிருக்கலாம் நாம் பிறகு நேராக சத்தியம் ஜெயிக்கும் உலகம் எழுதும் செல்லும் என்று வேதம் சொல்லுகிறது அப்படினால ரட்சிக்கப்படுகிறவர்களே கத்தர் கொண்டு வந்து சேர்ப்பார் நாம் அப்படித்தான் பார்த்து கொண்டே இருக்கிறோம் முடிந்த ஊழியத்தை நாம் செய்கிறோம் மக்களை வேண்டும் என்று கேட்கிறார்கள் ஆலோசனை வேண்டும் டைம் கொடுங்க என்று நமக்கு தான் டைம் கொடுக்க முடியாம இருக்கின்றோம் அதனால கத்தராய தேவன் இப்படிப்பட்ட தொழிலை செய்கிற இடத்துல யாரை கொண்டு வருவார் ரட்சிக்கப்படுகிறவர்களே அதற்கு கொண்டு வந்து இங்கே சரீரமாய் கத்தர் கொண்டு வந்து இணைப்பார் என்று கத்தோடைய வார்த்தை சொல்கிறது அதற்காக நான் ஆண்டு வரைக்கும் நன்றி செலுத்துகிறேன் இடம் அல்ல முக்கியம் தேவனை ஆராதிக்கிறவர்கள் தேவனுக்கு சுத்தமான பலிகளை செலுத்துகிறவர்களாய் காணிக்க செலுத்துகிறவர்களாய் என்னுடைய வாழ்க்கையை வைத்துக் கொள்ள வேண்டும் இரண்டாவதாக தேவனை உண்மையாக ஆவியோடும் உண்மையுடைய பரிசுத்தாய் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் அந்த ஆராய் அங்கீகரிப்பார் பெற்றுக் கொண்டவர்கள் மாத்திரமில்லை உண்மை உள்ளவர்களாக எல்லாவற்றிலும் கர்த்தளை விருப்பத்தின்படி தேவன் சொல்கிறபடி சொல்லியிருக்கிறபடி செய்கின்றவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்று தேவருடைய திருவாக்கு சொல்லுகிறது அது மாத்திரமில்ல சொல்லுவார்கள் அதாவது வெளியை தோற்றத்தை பார்க்குறீங்களே உள்ளம் சுத்தமாக இருக்குது ஆண்டோருக்கு பிரியமாகத்தான் நான் இருக்கிறேன் என்று சொல்வாரு ஆனால் வேதம் சொல்லுகிறது பிரபஞ்சத்திற்கு ஒத்தவசம் தெரியாமல் தேவருடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான ஆராதனை என்று அப்போது சொல்லுகின்றார் அப்படினால இரண்டாவது பார்க்கின்றோம் ஆனால் அப்படினாலும் தேவனுக்கு ஆராதனை ஏறெடுக்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பது ஆண்டவராகிய தேவன் விரும்புகின்ற அப்படினால ஆண்டவரை நான் சோதனைகிறேன் தேவனுக்கு மூன்றாவதாக உபாகமத்தின் நான்காம் அதிகாரம் ஏழாவது வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம் இப்படிப்பட்ட ஆராதனை செய்கிற இடத்துல உண்டாகிற மேலான அனுபவங்கள் என்ன என்று இந்த திருவாக்கு சொல்கிறது இப்படி தொழுது கொள்ளும் போது நம்ம தேவனாய் கத்தரை நாம் தொழுகிற போதெல்லாம் சமயமா இருக்கிறது போல நமக்கு அவர் சமயமா போல தேவனை சமயமாய் பெற்று பெரிய ஜாதி இவ்வளவு சமயமாய் பெற்றிருக்கிற வேற ஒரு பெரிய தேவருக்கு அடிப்படையில் அதில் ஒரு ஜாதியினர் மற்றவர்கள் அடிமைகளாக வைத்திருக்கிறார்கள் அவர்களை கீழ் ஜாதிகளாக வைத்திருக்கிறார்கள் என்று நாம் காண இந்தியா தேசத்திலேயும் இன்று கிறிஸ்தவர்களுக்கு அதாவது உரிமைகள் பறிக்கப்படுகிற காலமாக இருக்கிறது ஜாதி அடிப்படையில் என்று ஏகுகிறது நாம் காணுகின்றோம் ஆனால் இங்கே என்ன சொல்கிறது என்றால் இவ்விதமாய் தேவனை ஆராதிக்கிற மக்கள் இவ்விதமாய் ஜீவிக்கிற மக்கள் தேவனுடைய பார்வையில பெரிய ஜாதிகள் கலையில கலையில பெரிய ஜாதிகளாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது நாம் ஆவிய அவரை போதெல்லாம் அவர் நமக்கு சமயமாயிருக்கின்றது போல தேவன் இவ்வளவு சமயமாய் பெற்ற வேற பெரிய ஜாதி நம்மை ஆட்கொண்டு ஆராதனை வந்து வெறும் ஆராதனை அல்ல அதாவது ஆவியில நிறைந்து நாம் தேவனை தொடர்ந்து நாம் துதிக்க ஆரம்பித்தவுடனே தேவாவி நமது மேல் வந்து இறங்கி விடுகின்றார் ஹலேலோயா ஹலே அலையா நாம் இங்க ஆராதனையில மாத்திரம் இல்ல தனிப்பட்ட முறையில தேவனை தொழுது கொள்ளும் போதும் கவரிங் பண்ணிக் கொள்கின்றார் அருவியான கேள்வி பிள்ளைகளே இதுதான் தேவனுக்கு செலுத்தக்கூடிய செலுத்தக்கூடிய ஆராதனை இதுதான் அருகாமையில் ஒரு பிராஞ்சில நம்முடைய பிராஞ்சில ஒரு நாலஞ்சாத்து மக்கள் இருக்கிறார்கள் அதான் ஒருவர் சொன்னாரா நீங்க இப்படி ஒரு நாலு பேர் மூணு பேர் ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்களே நீங்கள் பெரிய ஆராதனைக்கு போக வேண்டியதானே போக வேண்டியதானே சேர்ந்து கொள்ள வேண்டியதானே என்று சொன்னதாக நேற்று ஒரு பெரியவர் என்னிடத்தில் சொன்னார்கள் அவருக்கு நான் சொன்னேன் அந்த ஊழியத்தை பற்றி எங்களுக்கு தேவதர்சனம் இருக்கிறது அது பெரிய ஊழியமாக மாறும் இப்படி நாம் கத்தரை தொழுது கொள்ள வேண்டும் அவர் விரும்புகிறோனமாக இருந்து கத்தனை தொழுது கொள்ள வேண்டும் அப்படி தொழுது கொள்ளும் என்னவா நாமத்தில ரெண்டு ஆதனை செய்ய ஆரம்பித்தார் அங்கே நான் அவள் மத்தியில இருப்பேன் என்று கத்தர் சொல்லி இருக்கின்றார் அருமையான தேவையான பிள்ளைகளை ஆராதனை என்றால் பெரிய கூட்டம் கூட்டினால் தான் கர்த்தர் வருவார் என்று நம்முடைய ஆராதனை சுத்த பரிசுத்தம் உள்ளதாக நம்முடைய ஆராதனை ஆராதிக்கிற நாம் அவருக்கு அலங்கரிப்பு வைத்துக் கொண்டு ஆர்ட் ஆரம்பித்தோட அவரை தோல் கொள்ளும் போது அவர் நமக்கு சமயமாய் வந்து விடுவாராம் நம்ம ஆட்கொள்கின்றார் மற்றவர்களை கும்பிடுகிறவர்கள் கொட்டடித்தோடனே அவர்கள் இறங்குகிறார் இறங்கி இது இல்லாமல் சொல்கிறதை நான் பார்க்கின்றோம் நான் அடிக்கடி அதிகமாக சொல்லுகிறது இருக்கல சபைக்கு ஒரு அம்மா வந்தார்கள் ஏழு தாரனுடையவர்கள் ஏழு ஒம்பது ஒம்பது கணவனுக்கு வாழ்க்கைப்பட்டவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அவருடைய வாழ்க்கை தாருமாதான வாழ்க்கையுடையவர்கள் அவர்கள் ஒரு சரியான சிக்கலில் விடுபட முடியாமல் நம்முடைய சமூகத்துக்கு வந்தார்கள் வந்து அவர்களை பாவரிக்கு சிவ சுவாமி சொல்லி அவர்களை பாவரிக்க செய்ய வைத்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணினோம் அவர்களை தாக்கியிருந்த அந்த ஆவி அவர்களை விட்டு போய்விட்டது அதற்கு முன்னாலே அவர்கள் ஒரு பெரிய தெய்வீக பிறவியை போன்று உலகத்தில் எண்ணப்பட்டிருந்தார்கள் வெள்ளி செவ்வாய் தோறும் தீவில் நிற்கும் காருகள் வந்து கேட்பதற்காக வந்து ஆனால் இந்த அம்மாவோடைய வாழ்க்கையை பார்த்தால் இப்படி பிறந்த பிள்ளைகளெல்லாம் அந்த அந்த அசுத்தாவை கொண்டு போய்விட்டது ஒரே ஒரு மகள் மட்டும் அவர்களுக்கு மீதியாக இருந்தார்கள் அவர்கள் பெயர் கமலம் அவர்களும் கடைசியில் ரட்சிக்கப்பட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு தாயார் அவர்கள் வாழ்க்கையில் அடைந்த உத்தரவங்கள் எல்லாம் பின்னர் அவர்கள் நான் அநேகருக்கு குறி சொன்னேன் அநேகருக்கு தலைவதியை சொல்லிக் கொடுத்தேன் அப்படி நிலையில் என்னுடைய நிலைமை இப்படி இருந்தது என்று சொன்னார்கள் திருப்பி அந்த ஆய்வுகளை வந்து பிடிப்பதற்காக பிரியாசப்பட்டது இயேசுவின் நாமத்தை பரிசுத்தம் நாமத்தை சொல்லி விரட்டி அவர்கள் அந்திய காலத்துல ஒரு லட்சியப் புகழ் ஆகி கடவுள பிள்ளையாகி பருவத்துக்கு போயிருக்கிறார்கள் மேவனுக்கு மயுமே என்ன சொல்கிறேன் என்றால் ஆவி ரெண்டு வகையான ஆவி இருக்கின்றது ஆவி ஏதாவது அசுத்தாய் இருக்கிறது பரிசுத்தாய் இருக்கிறது அந்தந்த ஆவி யாரிடத்தில் எந்த ஆவி வந்திருக்கிறதோ அவருடைய கிரிகளை வைத்துதான் அதை கண்டுபிடிக்க முடியும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டும் நம்முடைய கிரீகள் மோசமாக இருக்கும் என்று சொன்னால் அந்த பரிசுத்தாமத்துக்கு தான் இழுக்கும் அவதூறம் ஏற்படும் என்பதை கத்தோட பிள்ளைகள் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் அன்படினால்தான் மேலே வாசித்தோம் நாமத்தை மகிமையை அவருக்கு செலுத்தி அவரை கரத்தை செலுத்து என்று சொல்லுகின்ற பெரிதானு கூடாது அரபு நாள் சொல்லிக் கொடுக்கும் போது சொல்லிக் கொடுத்த நாமம் வருத்தப்படுவதாக ஒரு வாசகம் சொல்லி இருக்கிறார் உடைய நாம பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லி ஜெவம் நாம நமது மூலம் பரிசுத்தப்படும் அவருடைய நாம பரிசுமாகத்தான் எப்பொழுதும் இருக்கிறது என் மூலமாக உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக நான் தவறு செய்தால் உங்களுடைய நாமத்தை தூசிப்பார்கள் கோயிலுக்கு போகிறாங்க வீட்டில் பாடுறாங்க ஜபிக்கிறாங்க பைபிள் கொண்டு போகிறாங்க இப்படியெல்லாம் இருக்கிறாங்க இப்படி நடக்கிறார்களே என்று சொல்லி அந்த நாமத்துக்கு மகிமை குறைச்சல் ஏற்படும் அப்படி இல்லாத விடி தேவனுடைய பிள்ளைகளாகினால் நாமத்துக்கு மகிழ்சாக எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டு விரும்புகிறார் இப்படிப்பட்டவரு எங்கே நின்று வழியிலே நடந்து போகும் போக இருந்தாலும் சரி பிரயாணத்தில் இருந்தாலும் சரி பிதாவே என்று சொன்னவுடனே அங்கே சமயமாக அவரை நாம் பார்க்கலாம் அவர்கள் கிட்டி சேர்கின்றார் அந்த நேரத்தில் மகளே மகளே என்று நம்ம வந்து உடனே அழைத்துக் கொள்ளுகிறார் பார்க்கிறோம் தொழுகை இப்படிப்பட்டதாக இருக்கிறது இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் சோதனம் செலுத்துகிறேன் இரண்டு வழிப்படுத்த பார்ப்பேன் சொல்லுகிறேன் அதாவது இந்த சீனிக்கூடை நிறைய ஒன்றி வைத்திருக்கிறது அங்கிருந்து யாரெல்லாமோ வருகிறார்கள் பின்னணியத்தில் இதை நான் பார்த்து இருக்கும்போது இதுதான் அன்று இஸ்ரோவில் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட மன்னான் என்று கருத்து வார்த்தை எனக்கு உண்டாயிற்று ஹலோ ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட மன்னா இதுதான் நாற்பது ஆண்டு காலமாக இதை தான் புசித்தார்கள் இதை தான் தூதர்கள் அங்கே சாப்பிடுகின்றார்கள் தூதர்கள் சாப்பிடுகிற அப்பத்தே மனிதர்களுக்கு தேவன் இன்று தருகின்றார் அன்று தூதர்கள் சாப்பிடுகிற அப்பத்தே அன்று மனிதர்களுக்கு தேவன் கொடுத்தார் இன்று நமக்கும் அந்த அப்பத்தை தான் தருகிறார் தேவ சமூகத்தில் இந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்தில் வைத்து ஜெபம் அனுகின்ற நேரத்தில் அப்படி எனக்கு காண்பிக்கப்பட்ட வெளிப்படுத்தல் அதுகின்ற வார்த்தைகள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற பெற்றுக்கொள்கிறேனா இவைகளை வெளிப்படும் போது அதாவது நம்ம அற தூக்கத்தில் இறாதபடி இவைகளை கேட்கும் போது நம்முடைய செவியை அடைத்துக்கொண்டு எங்கேயோ மனதை வைத்துக் கொண்டு இல்லாதபடி முழுமையைகளை மனதிலே பதிப்போம் அலையலோயா முழுமையாக அவைகளை மனதிலே பதிப்போம் முன்பு சொன்னுடைய வீட்டில சிறிய விழா இருந்தாலும் சரி பெரிய விழா இருந்தாலும் சரி பெரிய விழா இருந்தாலும் ஒரு அறையை ஜபாரையாக நீங்கள் ஒதுக்கி விடுங்கள் அந்த அறையில உலக பிரகாரமான பேச்சோ வார்த்தைகளோ சாப்பிடுகிறதோ அங்கிருந்து பழக்கம் எடுக்கிறதோ வேற எந்த காரியத்துக்கும் அந்த இடத்தை பயன்படுத்தாமல் அதை ஜபாரையாக வைத்துக் சிறிய விழா இருந்தாலும் ஒரு பக்கத்தை நீங்கள் ஒதுக்கி அதை ஜெப இடமாக வைத்துக் அந்த இடத்துல போய் நீங்கள் ஜெபம் பண்ணும் அங்கே கத்திர பிரசனத்தை பார்ப்பீங்க விரும்புகின்ற அதாவது வைத்துக்கொள்கிறோம் கூடி வருகிற இந்த பிரகாரம் நாம் இருக்கும்போது அங்கே நாம் தொழுகை செய்தால் கற்று நமக்கு சமயமா இருப்பார் ஹலே லோயா நமக்கு சமயமா இருப்பார் நம்ம பாட ஆரம்பித்த உடனே பாட்டிலே அவர் கலந்து விடுகிறார் என்று நாம் காணுகிறோம் தேவ பிரசனத்தை நாம் பார்க்கின்றோம் நாம் போதெல்லாம் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக அதாவது தொடர்பு நாம் பார்க்கின்றோம் ஏழை வைக்கப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கின்றோம் அங்கிருந்து தேவதூதர்கள் இறங்குகிறதும் ஏறுகிறதும் இருக்கிறதை பார்க்கின்றோம் அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை தான் நாம் செய்கிறது ஹலே லோயா அந்த ஆராதனைக்குள் தான் வந்து இருக்கின்றோம் தேவன பிள்ளைகளை நாமும் அந்த பிரகாரம் இருப்போம் சிந்திக்கும் போது பல வார்த்தைகள் நினைக்காது ஆரம்பிக்கும் உடனே உபதேசத்தின் அறிக்கை செய்ய வேண்டும் அறிக்கை செய்ய வேண்டும் அல்லது சம்பந்தப்பட்ட ஆளு அதை நான் ஒப்புறவாகி நீக்கிக் கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் அந்த துக்கம் நம்மை விட்டு மாறும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் நான் இன்று காலையில் நாலு நாளைக்கு மூன்று நாளைக்கு முன்னாலே ஒரு சுன்ன காரியம் நான் அதாவது பேசும்போது கொஞ்சம் வசனமாக பேசினேன் அது என்னோடவே பின்தொடர ஆரம்பித்தது ஆனால் தேவன் என்னோடு பேசுகிறார் தேவன் என்னோடு கூட பிரசனமாக இருக்கின்றார் இருக்கிறது ஆனால் அது ஒன்று நான் உணர்கிறேன் அது இன்று காலையிலே நான் சரி பண்ணிவிட்டுதான் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கேன் என்றால் தேவ சமூகத்திலே தேவன் தருகின்ற வார்த்தையை நான் எடுத்துரைக்க வேண்டும் என்றால் என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாயும் சுத்தமாக இருக்க வேண்டும் அப்படிதான் நான் எடுக்கிற ஆராதனை நான் சொல்லுகிற வார்த்தை தேவ சமூகத்திலே அது அங்கீகரிக்கப்படுகிறதாக இருக்கும் என்பதை அறிந்திருக்கிறோம் ஆன்படி நாள் அருமையான தேவன் பிள்ளைகளே இந்த நாளை வார்த்தை என்ன சொல்லுகின்றது எங்கே தேவனை தொழுது கொள்ள வேண்டும் எங்கே தொழுது கொள்ள வேண்டும் என்பது அப்புறம் தொழுது கொள்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் அந்த தொழுகை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிகின்றோம் அது அப்படி அந்த தொழுகை செய்கிறவர்கள் அதாவது சுத்தமானதுவும் பலிகளும் காணிக்கைகளும் ஏறெடுக்க வேண்டும் தேவன் விரும்புகின்றார் ஆவியோடு மாத்திரமல்ல உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும் எப்படிப்பட்டவர்கள் கூடி ஆராதிக்கிற இடத்துல தேவன் சமீபமாக இருப்பார் ஹலிலுயா தேவன் அவர்களுக்கு சமயமாக இருந்த அந்த ஆராதனையிலே பிரசனமாகார் சீக்கிரமாக நமது மத்தியில் பிரசனமாக இருக்கிற ஆண்டவர் வெளியரங்கமாகவும் கிரியர் செய்யப் போகிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அதற்காக நான் ஆண்டவருக்கு சோத்திரம் செலுத்துகிறேன் ஹலே லுயா துபாய் நாட்டில் துபாயிலே கொஞ்சம் வாலிபர்கள் காட்டில் போய் தேவமணி இருக்கிறார்கள் தேரி காட்டில் அங்கே எல்லாம் மனாந்திரம் எல்லாம் தேரிக்காடு தான் மணல் காடாதானே இருக்கும் அங்கே போய் ஜோம் பண்ணி இருக்கிறாங்க இங்கே அறைகளுக்குள்ள வீடுல இருந்து சத்தம் போட முடியாது அங்கே ஆராதிக்க இடம் கொடுத்துருக்கிறார்கள் அங்கேயும் சத்தம் போட முடியாது ரொம்ப நேரம் ஆராதிக்க முடியாது காட்டுக்கு போயிட்டாங்க எப்படியும் அரசாங்கம் கண்டாலும் நம்ம தெரியும் தெரிந்த போதிலும் இவர்கள் போய் ராத்திரி ஜோம் பண்ணி ஆவியில் நிறைஞ்சு சொல்லி சத்தம் பண்ணிட்டு ஆராய்த்திருக்கிறாரு இந்த ராத்திரி ரோந்து வருகிற படைகள் அங்கே சொந்தி சுற்றி ரோந்து படைகள் சார்ஜி அடித்திருக்கிறாங்க அடிக்கும்போது வனாந்திரத்தில் ஒரு ரவுண்டாக ஒரு கூட்டம் தெரிந்துருக்குது கிட்டே போனார் போகும்போது இவங்க எல்லாம் ஆவில் நிறைஞ்சு ஆராதனை நடந்துகிட்டு இருக்கு எங்கள் கருத்தர் கூட இருக்கிற உடனே கைப்பற்றினாங்க அரஸ்ட் பண்ண என்ன இந்த ராத்திரி காட்டுறேன் கடவுளை ஆராதிக்கிறேன் என்ன கடவுளை ஆராதிக்கிறது இப்படியா சாமி கும்பிடுறது எப்படி இல்லாமல் கும்பிடுவாங்க இப்படி இந்த காட்டுகளை வந்து இப்படி உங்களுக்கு தொழில் அடைக்கிறீங்களே கேட்டால் ஆண்டவர் நாங்கள் தொழுது எங்களை அவர் சந்தோஷப்படுத்துகிறார் நிரப்புகிறார் நாங்கள் இருக்கிற இடமே தெரியாமல் கருத்தரை அப்படியா உட்கார வச்சிட்டு உண்மையாகவே வருகிறாரா உண்மைதானா உண்மைதான் அப்படின்னு சொல்லி அங்க உடனே அவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பாட்டு எடுத்து பாவிக்குள்ள ஆயிட்டாங்க வேகலையா எங்களை காலம் வரும் அப்படிப்பட்ட தொழுகை செய்யும் போது போதப்பா என்னென்ன பாட்டி விட்டு உங்களுக்கு என்ன பாசை தெரியும் ஒருவே தமிழ் மட்டும்தான் தெரியும் இப்பதான் இந்த அரபி பாச கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் நீங்க என்ன இல்லாம பாசைகள் பேசுறீங்களே அப்பதான் தேவன் கடவுள் எங்களுக்குள்ளது அவருக்கு உலகத்தில் உள்ள அத்தனை பாசைகள் தெரியுமே என்று சொன்னார்களா கையெடுத்து கும்பிட்டு புகழாம் உங்களை அரெஸ்ட் பண்ணதுக்காக இந்த அனுப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் வெளிப்புடன் ஆள் நெருங்கி கொண்டிருக்கின்றது சிறச்சாலையில் தொழுது கொண்டாலும் அங்கேயும் கர்த்தர் கிரிய செய்கின்றார் கர்த்தர் அவர்களோடு உலாவுகின்றார் அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கின்றோம் அலையலோயா அலேலோயா அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம் அப்படி நம்முடைய ஆராதனை ரொம்ப மேலான ஆராதனை நம்முடைய ஆராதனையிலே கர்த்தர் சமீபமா அவர் சமயமா இருக்கின்றது அவரைப்படுத்திக் கொண்டிருக்கிறார் சபை கருத்தர் வேகமாக சுத்திகரிக்கின்றார் தெரிந்து கொண்டு வந்து சேர்க்க போகின்றார் ஆக்களும் வந்து கொண்டே இருக்கிறார் நான் திறமங்க இருக்கிறேன் எனக்கு ரொம்ப நேரம் தேவை போன் வருகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் மக்கள் அடிக்கடி தேடி வருகிறதை நான் பார்க்கிறேன் ரூமில் வந்து ஏடி வருகிறார்கள் உட்கார் வைத்து நேற்று கூட அப்படி நான் பலருடன் பேச வேண்டிய சூழலில் என்று புதிய புதிதாக மக்கள் வருகிறார்கள் அந்த கூட்டத்தில ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் கொண்டு வந்து சேர்க்கும் காலம் இதுவாக இருக்கின்றது தேவனை தொடர்ந்து கொள்ள எங்கே அய்வப்படக்கூடாது வீட்டில இருந்த ஆட்கள் வந்து அந்த குடும்ப ஜன் பாட்டி விடுகிறோமா வீட்டுல தொழுகை நேரம் எது வந்தாலும் எவர் வந்தாலும் சரி அதற்கு முக்கியத்துவம் அல்ல இதுக்கே முக்கியத்துவம் இளையலோயா தேவரை தொழுந்து கொள்வதா நம்முடைய முக்கியத்துவம் அதற்கு பறவைதான் அடுத்ததல்லாம் என்பதை நாம் நன்கு தெரிந்து கொண்டு கத்தரை ஆராதிப்போயா நாங்க நேரிச்சு பஸ் ஸ்டாண்டுக்கு கீழ்ப்புறத்துல நாங்க ஒரு காட்டு ஜபம் பாரஸ்ட் ஜபம் போட்டு நேரத்தோட வாலிபர்கள் எல்லாம் கூட்டிக் கொண்டு அங்கே ரொம்ப இது ஆகும் ஆகியிருந்த உடனே மூதி பண்ணுகிறவர்கள் கண்ணை வெடித்து பார்த்தாலும் எந்த ஒருவரையும் காண முடியாது எல்லோரும் தூரம் தூரம் போய் சத்தம் போட்டு கிடக்கிறது தெரியும் இந்த பாரஸ்ட் ஜபத்துல அப்படியெல்லாம் நடந்து கொண்டிருந்தேன் அப்படிப்பட்ட நிலையில் ஒரு நாள் சேவம் பண்ண பண்ணும்போது அந்த சத்தம் பக்கத்து கிராமங்களுக்கெல்லாம் கேட்டிருக்கிறது அந்த சத்தம் அதாவது ஊருக்குள்ளலாம் கேட்டிருக்கிறது தண்ணி எடுக்க வந்த பெண்கள் அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கம் ஒரு டேப்பில் தண்ணி எடுக்க வருவார்கள் அவருடைய போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டார் நாங்கள் தேவ பண்ணின இடத்துக்கு பக்கத்து அது ஒரு மோசமான ஊர் அங்கே அடிக்கடி கொலைகள் அடிக்கடி நடக்கிற இடம் அந்த ஊரில் அங்கே இருந்து விட்டு குத்து பயங்கர சத்தம் உண்டாகுது போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க இப்படி இருக்கும்போது நாங்கள் இங்கே ஜோவமணி கொண்டு இருக்கும்போது இங்கேருந்து போலீஸ்கார் டார்ச் லைட் அடிக்காது அடிக்கும்போது லைட்டெங்கும் எங்கள் மேலே படுகிறது வாசல் சொன்னாங்க எல்லாரும் ரவுண்டாக கூடி இருங்க ஏதோ ஒரு லைட் அடிக்கிறது இங்கேருந்து வருகிறது ஜெயம் ஜெவ மணி நீ கத்திரி ஆராதித்து விட்டு கிளம்பி வந்தோம் இங்கே பஸ் ஸ்டாண்டு பக்கம் போலீஸ்களும் பெரிய கூட்டமும் குவிந்து நின்றது அப்போ அதில் தெரிந்த ஒருவர் நின்றார் நின்றவர் நமக்கு சபையில் அதாவது இப்போது பேங்கில் வேலை பார்த்து ஜேம்ஸ் என்று ஒரு பேர் பழைய பேர் கோதன்ட் கோதண்டு நீங்கள் என்னப்பா இது அங்கே நிறைய அடிதடிப்பை விட்டு குத்து நடந்தவங்களை கேட்கலையா அவங்க அங்கே ஒன்று கேட்கலையே நாங்கள் தான் சத்தம் போட்டு ஜபம் பண்ணிணோம் ஆராதித்தோம் என்று சொன்னபோது என்னப்பா இப்படி சொல்கிறீங்க என்று சொல்லி போலீஸுக்கெலாம் சொல்லியிருக்காங்க இவங்க தான் இப்படி சத்தம் போட்டிருக்காங்க எப்படி ஆராதிச்சிருக்காங்க என்று சொல்லி எப்படியும் அவர்கள் சொல்லி இப்படியும் ஆராதிப்பீர்களா என்று சொல்லிட்டு அனுப்பிவிட்டார்கள் மறுநாள் இவர் பேங்குக்கு போகும்போது அங்கே கேட்டிருக்கிறார்கள் என்னப்பா நீங்கள் பார்த்தா இப்படி இருக்கிறீங்க அப்பா இது மாதிரி நீங்கள் அதாவது நீங்கள் ஆராதிக்கும்போது இப்படியெல்லாம் நடக்கிறது இப்படியெல்லாம் சத்தம் உண்டாகிறது ஊரே கலைக்கு விட்டீங்களே என்று கேட்டார்கள் சொன்னாராம் எங்களுடைய வேதம் சொல்கிறது உலகத்தை கலக்குகிறவர்கள் என்று சொல்லி உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்துவிட்டார்கள் என்று சொல்ல முடியாக இருந்தது அல்லவா அப்படிப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள் நாங்கள் ஆனப்படினாலும் அப்படிப்பட்ட கூட்டத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் ஆராதிக்கிற இடத்துல எதுவும் நடக்கும் என்று சொன்னதாக நான் கேள்விப்பட்டோம் ஆனால் எப்படினாலும் அருமையான தேவண்டு பிள்ளைகளை இந்த நாம் ஆராதிக்கிற தேவன் யார் அவருடைய நாமத்துக்குரிய கனத்தை நாம் அவருக்கு செலுத்த வேண்டும் அவர் எப்போதும் அவருடைய நாமத்தை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும் நாமத்துபுரி கணக்கு செலுத்துவோம் அவர் மகாபரிய தேவன் அவர் வெளிப்பட போகின்றார் அவர் நம்மோடு கூட இருக்கின்றார் ஹலோ லோயா நாம் எங்கே ஆராதித்தாலும் சரி எந்த இடத்துல ஆராதித்தாலும் சரி அவர் நமக்கு சமயமா இருக்கின்றார் என்பதை நாம் மனதில் கொண்டு கர்த்தரை ஆராதிக்கிறதுல குறைந்து போகாமல் கர்த்தரை ஆராதிப்பதிலே நாம் கர்த்தரை ஆராதிக்கிற நிலையில் எப்பொழுது அதற்கேற்ற பிறகா நம்முடைய நடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக ஹலோ லோயா ஹலோயா தாவிதராஜா தன்னுடைய மகனாகிய சாலமுனுக்கு அந்திய காலத்தில் ஒரு ஆலோசனை சொன்னார் தாவிதர் ராஜாவுக்கு ஒரு பெரிய ஆலயம் கத்திற்கு கட்ட வேண்டும் என்ற ஆசை இருந்தது அந்த ஆசையை கற்று அவருக்கு அனுமதிக்கவில்லை மகனாகிய சாலமன் கட்டுவான் என்று சொன்னார் அப்படியே சாலமனுக்கு தாவன் ஆலோசனை சொல்லியிருந்தார் அவருக்கு வேண்டிய அந்த ஆலயம் கட்டுவதற்கு வேண்டிய எல்லா மூலப்பொருள்களையும் சோதரித்து வைத்தார் வைத்துவிட்டு ஒரு நாள் மகனை அழைத்தான் அழைத்து அந்த மகனிடத்தில் என்ன சொல்லியிருப்பார் மகனே பயப்படாதே சின்னவன் என்று எண்ணாதே உனக்கு வேண்டிய ஐஸ்வர்யங்கள் செல்வங்கள் ஆலயம் இருக்க வேண்டிய பணிமுட்டைகள் எல்லாவற்றையும் நான் சேகரித்து வைத்திருக்கிறேன் என்றுதானே சொல்லியிருக்க வேண்டும் அவர் அப்படி சொல்லவில்லை வாசிக்கலாம் நாடாகமாம் ஒன்று நாடாகமாம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வாக்கியத்தை தேவனை அறிந்து பிதாவாகிய தேவனை அறிந்து அவரை உத்தமத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி அவரை உத்தம இருதயத்தோடு உற்சாகமனதோடும் சேவி கொள்கை செய் கர்த்தர் எல்லாங்களையும் ஆராய்ந்து செய்தி அவரை தொழுகை செய்ய உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் தேடு தேடுவாயனால் கண்டடைவாய் விட்டுவிட்ட விட்டு விடுவார் கர்த்தரை ஆராதிக்க வெட்க கர்த்தரை ஆராதிக்க ஸ்டைல் வேண்டாம் கத்தரை ஆராதிக்க நாம் என்று எவருக்கும் பயப்பட வேண்டிய தேவை இல்லவே இல்லை எவருக்கும் இறைவனை ஆராதிப்பதற்கு அது அப்படினாலே கர்த்தரை நாம் தொழுது கொள்வோம் கர்த்த நமக்கு சமயமாயிருப்பார் அலையலுயா கர்த்த நமக்கு சமயமாயிருப்பார் அன்படினால அந்த ஆண்டவரை நாம் ஆராதிக்க எந்த சூழ்நிலையும் தயங்க கர்த்த வார்த்தை சொல்கிறபடினால ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக கத்தோட வார்த்தை என்று நம்மை பார்த்து சொல்கிற காரியம் என்ன என்றால் நாம் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய தொழுகையிலே கத்த சமயமா இருக்கின்றார் வேண்டும் என்றால் நாம் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் காணிக்கைகள் சுத்தமாக இருக்க வேண்டும் நமது ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்தது அவருக்கு ஆகணும் ஒன்றும் அவர் சில பிரமாணங்களை நமக்கு வகுத்து கொடுத்திருக்கின்றார் இந்த பிரமாணத்தை கைகொள்ளும் இந்த பிரமாணத்தின்படி நீ ஆசீர்வதிக்கப்படுவார் என்பது அதனுடைய பொருள் ஆறு அந்த காணிக்கை வந்து சுத்தமுள்ளதாக இருக்க வேண்டும் என்று கட்டுடைய வார்த்தை சொல்கின்றது மனப்பூர்வமாய் ங்களை தேவனுக்கு ஒப்புகத்தவள்ளமா பிரியமாயிருந்தான் என்று நாம் பார்க்கின்றோம் மனப்பூர்வமாக செய்யாத ஒன்றும் கர்த்தராக அங்கீகரிக்கிறது இல்லவே இல்லை என்று நாம் காணுகின்றோம் அப்படினால நாம் எதை செய்தாலும் சரி அபிதமாக நாம் செய்வோம் கர்த்தரமை ஆசோர் அலையுய்யா கர்த்தரை ஆராதிப்பது சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அஸ்தமிக்கு திசை வரைக்கும் கர்த்தரமல்ல தீவுகளிலே மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லிருக்கிறார் அவர்களுக்கும் சுசிதா அறிவிக்கப்பட வேண்டும் தீவுகள் என்றால் இப்பொழுது இருக்கிற இந்தியா ஒரு தீவகருத்தம் தான் அந்த தீவு என்று சின்ன சின்ன குட்டி சுட்டி தீவுகள் சமுத்திரத்தின் ஆழத்தில் சமுத்திரத்தின் மத்தியில் இருக்கின்றது அப்படியே கடலுக்குள் சமுத்திரத்துக்குள் வாழ்கின்ற மனிதர்களும் இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் சுசிதம் அறிவிக்கப்படும் இன்னும் மனிதர்கள் போகக்கூடாத பரி பிரதேசங்களில மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் சுசிதம் அறிவிக்கப்பட வேண்டும் என்று கருத்து நமக்கு அநேக வாக்குகளை நாம் அவர்களை விசுவாசித்திருக்கிறோம் கத்தர் அவர்களை நிறைவேற்றுவார் என்று நம்புகிறோம் என்று சொல்லி ஒரு ஆணும் பெண்ணும் கடற்கரையிலே அப்படியே போய் கொண்டிருந்தார்கள் அதுல கிட்ட போகும்போது ஆணு ஓடிவிட்டது பெண் உருவத்தை சுட்டு விட்டார்கள் மியூசியத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது என்று அதனுடைய படத்தை பேப்பர்ல போட்டு போட்டிருந்தார்கள் நாம் நிறைவேற்றி முடிக்கப் போகின்றார் நாம் செய்ய வேண்டிய காரியம் சுத்தமான பலி சுத்தமான காணிக்கை கருத்தருக்கு நாம் செய்வோம் புறம்பான ஆடம்பரம் புறமான அலங்கரிப்பு இவைகளை மாற்றிவிட்டு தேவனை நாம் ஆராதிப்போம் தேவனை ஆராதிக்கிற நாம் ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதிப்போம் இப்படி ஆராதிக்கிற கூட்டத்தில் அது சுத்த இதயத்தோடு தேவனை நாம் தொழுது கொள்ள வேண்டும் ஆலயத்துக்குள் வந்தும் சுத்த குறைவான இருதயம் நம்மள இருக்கக்கூடாது வருஷ உலகத்துக்கு போகும் அது அப்படினால் நீங்க வருகின்றவர்கள் இருதயத்தில் கபடற்ற சுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இந்த ஆராதனை கத்தர் அங்கீகரிப்பார் அதுலையா ஆராதனை கருத்தர் அங்கீகரிப்பார் மற்றபடி நம்ம டாக்டர் கண்டுபிடிக்க முடியும் ஒருவர் மனிதன் முகத்தை பார்க்கிறான் நானும் பார்க்கிறான் கத்தர் பார்க்கிறார் இது ஒன்று மனசுல இருந்தா போதும் தேவனுக்கு மயமாவதாக அதை பிள்ளைகளை இந்து ஆராதனை செய்கிற இடத்தில் கர்த்தர சமயமாயிருப்பார் ஹேலே லோயா இந்த தொலைகிடத்துல தேவன் சமயமாயிருப்பார் என்று வேதம் சொல்லி அந்த இடத்துக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம் கர்த்தனமை ஆசீர்வதிப்பாராக ஹேலே லோயா தேவனுக்கு மயிமை உண்டாவதாக கர்த்தனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட நிலையில் நாம் தேவ சமூகத்தில் சேர்க்கப்பட்டிருக்கின்றோம் நாம் இங்கே கோயில் ஆராதிக்கும் போது மாத்திரம் இல்ல குடும்ப ஜபம் பண்ணும் தனி ஜபம் பண்ணும் போதும் கர்த்தர் சமீபமாக இருப்போம் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் அவளுடைய கருமையே நம்ம எல்லாருக்கும் கர்த்த தந்துடுவாராக அலேலுயா அலேலுயா அலையா தேவன் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் இந்த நிலையை நாம் அடைந்து கொண்டு இந்த தேவாசிர்வாதத்தை பெறுவதற்கு நாம் ஆயத்தப்படுவோம் கர்த்தராய தேவன் வரக்கூடிய ஆண்டிலேயும் நமக்கு விசேஷத்த நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் சுதந்திரக்கும்படி கடலையிட விரும்பி நாம் ஆயத்தப்படுவோம் பெரும்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி புதிய மூன்று பார் இருநூற்றி நாற்பத்தி எட்டு ஏ தெற்கு சானல் கரை சாலேம் நகர் அனந்தன் நகர்